ابو ابو ابو محمد கூச்சலும் சடைவும் இல்லாத நடுவில் துளை போடப்பட்ட முத்துக்களினால் உருவாக்கப்பட்ட சொர்க்கத்தின் வீடு உமக்கு உண்டு என ஹதீஜா ரபி அல்லாஹா அவர்களுக்கு நபி அவர்கள் வாழ்த்து கூறினார்கள் மூன்று எட்டு ஒன்று ஒன்பது முஸ்லிம் இரண்டு